ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من السور ينصبنا ومن سيئات اعمالنا ومن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله واشهد ان محمدًا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على ما بعد عباد الله اوتيكم بفضل الله عز وجل ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب سبح الله تعالى في القران الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اشتقوا الله والسندر نفس ما قدمت لغد فاتقوا الله إن الله قبير بما تعملون ولا تكونوا كالذين نفس الله فأنتاهم من فتهم أولئك هم الفاشقون إلا تهلم الله تعالى وكي فلا تكون خلاما عند الكليبر முஸ்தபாஹூசல்ல வணங்குவதற்கு யாரும் இல்லை என்றும் அவர்கள் அல்லாஹுடைய இறுதி என்றும் உள்ளம் நிறைய விசுவாசித்து அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹு சாலா உங்களுக்கும் முதலாவது நான் எனது துறைகள் நிறைந்த ஆத்மாவையும் உங்களையும் வேண்டிக் கொள்கிறேன் நத்தியும் செய்து கொள்கின்றேன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே முடித்து நாங்கள் ஒரு நல்லொரு பக்குவமான காலத்தை முடித்து அதன் சூடு தனிய முன் இன்றைய முற்பாவிலே நாங்கள் சந்தித்து சொல்கின்றோம் ரமதாருடைய காலத்தில் அதிகமாக நல்லுபதேசங்களை கேட்டிருப்பீர்கள் எங்களை நாங்கள் பக்குவப்படுத்திக் கொள்வதற்காக நிறைய கர்மங்களிலே நாங்கள் ஈடுபட்டோம் அந்த தொடர் பயணம் அல்லுவை சந்திக்கும் வரை சுவர்க்கத்திலே நாங்கள் போய் சேரும் வரை எங்களுடைய உள்ளத்திலே அந்த பத்துவம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நீங்கள் என்று அதிகமாக பேச கேட்டோம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் அல்லாவை பயன்பொள்ளுங்கள் என்ற கடமையான தொல்லை சொல்லிக் கொண்டிருக்கிறார் அல்லாவுடைய ஆயத்துகள் சொல்லி கொண்டிருக்கின்றன நாளைக்கு நீங்கள் என்ன அனுப்பி வைத்திருக்கிறீர்கள் என்ன சேமித்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று குரானுடைய வசனம் சொல்லு களை இந்த பூமியின் மேல் ஒரு பயணம் நடந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் இந்த பயணத்திலே கூடி நிறைய பேர் இருக்கிறார்கள் எங்களுடைய குடும்பங்கள் எங்களுக்கு சார்ந்தவர்கள் சாராதவர்கள் என்று பலர் மனிதர்கள் எல்லாம் இருப்பார்கள் ஆனால் பூமிக்கு கீழே ஒரு சண்டம் தனியான ஒரு பயணத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம் ஒரு பயணத்தை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம் அதிகமான பயான்களை கேட்கின்ற இந்த யுகத்திலே ஒவ்வொரு பயான்களுக்கும் புள்ளிகள் எடுகின்ற இந்த யுகத்திலே ஒவ்வொரு பயானுக்கும் விமர்சனங்கள் சொல்லுகின்ற இந்த யுகத்திலே விட கூடுதலாக அந்த பயணத்தை நான் எப்படி ஆரம்பிக்க இருக்கின்றேன் இந்த துணியாவினுடைய என்னுடைய கடைசி முடிவு எப்படியானதாக இருக்கும் திருத்த முகத்தோடு இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் அதற்காக நாங்கள் எப்பொழுதும் நல்ல காரியங்களிலே இருந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை கேட்க வேண்டியிருக்கின்றோம் ஐம்பது வயது நிரம்பினவர்களே உங்களுக்கு இப்பொழுதே காய்களை பறிக்கும் காலம் வந்துவிட்டது அறுவடை செய்யும் காலம் வந்துவிட்டது நீங்கள் அடைந்த என்ன கொடுத்து வைத்திருக்கிறீர்கள் அங்கே என்ன அனுப்பி வைத்திருக்கிறீர்கள் கேள்வி கணக்கு வந்துவிடலாம் ஆகவே இன்றைய பொதுமாவில் மிக சுருக்கமாக எங்களை நாங்கள் எப்படி பாவ காரியங்களிலே இருந்து காப்பாற்றி இந்த பாவ காரியங்களால் ஏற்படுகின்ற விளைவுகள் என்ன இதனுடைய விபரீதங்கள் என்பதை மிக குருத்தமாக தெளிவுபடுத்த விரும்புகிறேன் முறிந்து வைத்திருக்க வேண்டும் அவனுடைய மனதில் எப்பொழுதும் சாந்தமானதாக இருக்க வேண்டும் நான் நன்மையான காரியத்திலே இருக்கிறேன் எப்பொழுதும் நன்மை செய்து கொண்டிருக்கிறேன் குடும்பத்தோடு இருந்தாலும் வியாபாரத்தில் இருந்தாலும் தொழிலில் இருந்தாலும் பிரயாணத்தில் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்ற மனதவனுக்கு இருக்க வேண்டும் எப்பொழுது பாவத்தின் பக்கம் திரும்புகின்றோமோ இந்த உலகத்துக்கு வெளியே போனால் இந்த உலகத்திலே வெளியே போனால் பள்ளியை விட்டு வெளியே ஏறும் பொழுது நாங்கள் சொல்லுகிறோம் அல்லும் நீ நினைதான் என்னை பாதுகாப்பாயாக உலகத்தில் கனவுகளும் இதில் நன்மையை தெரிவு செய்து கொள்வது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது நன்மையோடு இருக்கும் பொழுது எங்களுடைய மோட்டு வருவது எங்களுக்கு பாத்தியமாக இருக்கின்றது ஆகவே பாதம் என்பதை மிக பாரதூரமாக நாங்கள் ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டும் பாவத்தினால் ஏற்படுகின்ற தீமைகள் அதிகமானவைகள் அவைகளில் மிகச் சுருக்கமான சிலவற்றை ஞாபகப்படுத்துகிறேன் முதலாவதாக பொழுதுடைய பரக்கத்தில் போய்விடும் பாவம் செய்யும் பொழுது பரக்கின் மூலமாகத்தான் அறிவின் மூலமாகத்தான் மூலமாகத்தான் பத்திரிகளால் செய்யப்பட்ட வெளிச்சில்முடைய பலத்த தவறுகளே இருந்து இல்லாமல் போய்விடும் இரண்டாவது சகோதரர்களே பாவகாரியங்கள் மூலமாக அவருக்குழுதப்பட்ட இல்லாமல் போய்விடும் சொன்னார்கள் அடிமை ஒரு மனிதர் அவர் செய்கின்ற பாவத்தின் காரணமாக அவருக்கு எழுதப்பட்ட ரிஜ்கு இல்லாமல் போய்விடுகிறது அவருக்கு அறாமி விடுகின்றது அவருக்கு எழுதிகள் இதே போல பாவத்தின் காரணமாக உள்ளத்திலே ஒரு பயம் என்ற நேரமும் இருந்து கொண்டிருக்கும் பள்ளிக்கு வந்து செலுத்த தொழுது விட்டு போபவர் உள்ளத்திலே இருக்கின்ற அதே அமைதி திருடுவிட்டு போவருடைய உள்ளத்திலே இருக்காது சாம்பர்தியம் நடத்தி வாழ்கின்றவருடைய உள்ளத்திலே இருக்கின்ற அமைதி கள்ளத்தனமாக ஒரு பெண்ணுடன் உறவு வைத்தவருடைய மனதிலே இருக்காது எந்த நேரமும் ஒரு பயம் அடித்து கொண்டே இருக்கும் உள்ளம் பயந்து கொண்டே இருக்கும் அவர் பாவ காரியம் செய்வதனால் மனசிலே இருந்து ஏற்படும் அவருடைய உள்ளத்திலே ஒரு பயம் இருக்கும் நல்ல காரியம் செய்தவர் தைரியமாக மக்கள் முன்னிலையிலே பழகலாம் கள்ளக்கனமான வேலை செய்கிறார்கள் பாவமான காரியங்கள் செய்வார் மக்கள் முன் பழகும் பொழுது அவருக்குகத்தை முகத்தை முகத்தை பார்த்து பேசுவது கஷ்டமாக இருக்கும் மனம் குறுகுறுத்த ஒரு நிலைமையிலே இருந்து கொண்டிருப்பார் அதுபோல சகோதரர்களை அவருடைய பாடத்திலே ஈடுபடுவருடைய காரியங்கள் மிக கஷ்டமாக இருக்கும் சீருகி அவருடைய வேலைகள் அவருடைய வாழ்க்கை மிக கஷ்டமானதாக இருக்கும் மற்றொரு மிக இலேசாக செய்து கொள்கின்ற ஒரு வேலையை அவர் மிக கஷ்டப்பட்டு சாதிக்க வேண்டிய ஒரு நிலைமை வருகின்ற விஷயத்தை பற்றி சொல்லும் போல சொல்லல்வாக அலைவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் பாவம் செய்வதன் மூலமாக முகத்தில் ஒரு கருணை தோன்றும் உடம்பு உற்சாகமானதாக இருக்காது சக்தி இல்லாத ஒரு நிலை இருக்கும் குறைவு ஏற்பட்டுவிடும் மக்களிடத்திலே அவர் பற்றி ஒரு வெறுப்பு ஏற்பட்டிருக்கும் என்று சொன்னார்கள் நடக்கின்ற நடக்கின்ற உற்சாக நிகழ்ந்த இருந்து இல்லாமல் போய்விடும் அதே போல தொடர்ந்து இருப்பதன் காரணமாக வயதிலே இருக்கின்ற உதாரணமாக ஒருவர் அறுபது வருடங்கள் வாழ்ந்திருந்தால் அறுபது வயதில் அவருக்கு நிறைய சாதித்திருக்கலாம் ஆனால் அவர் ஒன்றுமே அல்லது மிக குறைந்த அளவுதான் வாழ்க்கையில் சாதித்தவராக வாழ்க்கையிலே ஒன்றும் வயது போயிருக்கும் அல்லது அவருடைய வயது முதிர்வு அடைய முன்பே அவர் நோயின் காரணமாக மூட்டாகி விடுவார் வரக்கத்து இல்லாமல் போய்விடும் நீண்ட ஆய் இல்லாமல் போய்விடும் அங்குள்ள சகோதரர்களை ஒரு சம்பவத்தை மாத்திரம் ஈடுபட வேண்டும் என்று சந்தைக்கு தெரியாமல் பாவகாரியங்கள் ஈடுபட வேண்டும் என்று வேறொரு நாடுக்கு செல்லுகிறார் விபச்சார விடுதிகள் நிறைந்த ஒரு நாட்டுக்கு செல்லுகிறார் மது நிறைந்த ஒரு நாட்டுக்கு செல்லுகிறார் இரவு கல்யாண விடுதிகள் நிறைந்த ஒரு நாட்டுக்கு செல்லுகிறார் என்று எல்லாம் எல்லா பாவங்களையும் செய்து திரும்பி விடுகிறார் திரும்பிவிட்டு சில காலங்களில் ஒரு ஆறு மாதம் போனதன் பிறகு அவர் யூனிவர்சிட்டியின் கடைசி வட்டத்திலே இருந்தவர் இருவசியையும் முடித்து விட்டு திருமணம் நடக்கின்றது குடும்பத்தினர் மனமாலியாக தெரிந்தெடுத்து இவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள் சில காலம் போகிறது அந்த பெண்மணி சட்வதி ஆகிறார் இதே நேரத்திலே இந்த மோசமான வழியிலேயே போட இப்பொழுது கல்யாணம் முடித்து இருக்கிறவர் மூன்றாவது நாள் தந்தை போகிறார் பிள்ளையை பார்ப்பதற்காக மகனை பார்ப்பதற்காக அங்கே தன்னுடைய மகனை காணவில்லை ஆஸ்பத்திரியிலே விசாரித்தார்கள் என்னுடைய மகன் அங்கே என்று அவர்கள் சொன்ன உங்களுடைய மகனுக்கு ஒரு ஆபரேஷன் நடக்க வேண்டி இருந்தது நாங்கள் அவருடைய இரத்தத்தை பரிசோதனை செய்தோம் இரத்தத்திலே எச்ஐ இருப்பதை கண்டுபிடித்தோம் இதனால் நாங்கள் அவரை ஒரு தனியான அறையிலே வைத்திருக்கிறோம் என்ற மனைவிக்கு மறைக்கப்படுகிறது மனைவி குடும்பத்துக்கு மறைக்கப்படுகிறது அங்குள்ள சகோதரர்களை பிறகு மனைவி வந்து ஏன் இதே செய்தியை தேடி பார்க்கும் பொழுது ஏன் அவள் அவர் வேறொரு பக்கத்திலே வைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை தேடி பார்க்கும் பொழுது மனைவிக்கும் அந்த குழந்தையின் இரத்திலும் எச் ஐ வி அந்த மனைவியிலும் எச் ஐ வி எய்ட் நோயினால் பாதிக்கப்பட்டு முழு குடும்பமுமே இல்லாமலாகிவிடுகின்றன ஒரு குடும்பத்தை அழித்து விடுகிறது மட்டுமல்ல ஒரு தனி மனிதரை பாவம் அழித்து விடுகிறது பாவம் ஒரு குடும்பத்தை அழித்து விடுகிறது பாவம் ஒரு ஊரை அழித்து விடுகிறது பாவம் ஒரு நாட்டை அழித்து விடுகிறது சமூகத்தை அழித்து விடுகிறது பாவம் செய்யும் உதவி செய்வதற்கு இருக்கின்ற இரண்டே இரண்டு கூட்டத்தினர் செய்கு பிரியமான மனிதர்களும் செய்கு பிரியமான ஜிஸ்களும் இவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருப்பார் விடுவார்கள் கையை விடுத்து விடுவார்கள் உலகத்திலே இருக்கின்ற அத்தனை வசுக்களும் இவனுக்கு எதிராக செயற்படுகின்றன பாவம் செய்யும் பொழுது இவனுடைய உடம்பு கூட இவனுக்கு எதிராக செயற்படுகிறது இவனை சுற்றியுள்ள இந்த உலகம் கூட இவனுக்கு எதிராக செயல்படுகின்றது அவர்களுக்கு கடல் கொடுக்கின்றது நன்மை செய்த நபிக்கு இது கிடைக்கின்றது சீமை செய்த அந்த தீமை செய்தவருக்கு அல்லாஹு கடலால் அழித்து விடுகிறார் நாங்கள் சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் பாதையில் நன்மை நடக்கும் நடக்கும் பொழுது பக்கத்திலே இருக்கின்ற நாய்கள் கூட தெரிந்து கொள்கின்றன தீமை செய்கின்ற ஒரு மனிதர் நடக்கின்றார் ஆக நாங்கள் எங்களுக்கு நாங்கள் மனச்சாட்டுப்படி நான் பாவத்தில் இல்லை நான் என்பதை எப்பொழுதும் மனதிலே வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் அன்புள்ள சகோதரர்களை இது மட்டுமல்லும் எங்களுக்கு வரவழைத்து கொடுக்கின்றது ஒரு பாவம் இன்னொரு பாவத்தை செய்வதற்கு கைகளை தொடராக செய்து கொண்டிருக்கின்றது இதன் மூலமாக இதனுடைய கௌபாவனுடைய வாயு பலகீனம் அடைகின்றது அதே போல இவனுடைய கௌரவத்தை இல்லாமல் ஆகின்றது காரணமாக இருந்த கௌரவம் எல்லாம் அதே போல சகோதரர்களை பாவத்தின் காரணமாக அல்லாஹு அளித்தார் சில நபிமார்களுடைய கூட்டங்களை அளித்தார் இந்த தண்டனை தனிநபரால் இருக்கின்ற எனக்கும் வரும் குடும்ப மாத நான் பாவம் செய்தால் எனக்கும் வரும் என்பதை ஒவ்வொரு முஸ்லிம்களும் இருக்கின்ற அந்த நிலையைப் பற்றி தனியே இருந்து யோசிக்க வேண்டும் நான் ஆரம்பத்திலே சொன்னது போல அதிகமான பயான்கள் கேட்கின்ற யுகம் அதிகமான பயான்களுக்கு பதில்கள் சொல்லுகின்ற யுகம் அதிகமான பயான்களுக்கு விமர்சனங்கள் சொல்லுகின்ற வாழ்க்கையை பிரகாசம் நான் என்ன செய்திருக்கிறேன் என்பதை ஒவ்வொருவரும் நமது எடுத்த பயிற்சி நேரத்திலே அல்லாவுடன் பேசிய பயிற்சி தொடர்ந்து செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அன்புள்ள சோழர்களை அவன் அவன் மாற்றப்படுகிறான் அன்புள்ள சகோதர்களே குடும்பங்கள் அழியலாம் தனி மனிதர்கள் அழியலாம் ஊர்கள் அழியலாம் நாடுகள் அழியலாம் அவை இதனால் தான் அது சொல்லலாம் நீங்கள் சொன்ன பாவத்தைண்டவர்களுக்கு ஒரு பொறுப்பு ஊரல இருக்கிறது சமூகத்திலே ஒரு பொறுப்பு இருக்கிறது எங்காவது ஒரு தீமை கண்டால் வாசல்லே வாங்கி கொல்லப்பட்டது சிறார்கள் வெளிய கதைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் தொழிலைக்கு தயாராகவில்லை என்றால் இரக்கத்தோடு அவர்களை அழையுங்கள் மகனே வாங்கி சொல்லப்பட்டது வாருங்கள் உள்ளே போய் தொழுகையை சொல்லுவிட்டு உங்களுடைய வேலையை செய்யலாம் என்று சொல்லுகின்ற நிலைமை ஒரு தனிப்பட்ட கூட்டத்தினருக்கு சொந்தமான வேலை அல்ல ஒவ்வொரு மூச்சோடும் இந்த வேலையை செய்ய வேண்டும் குடும்பங்கள நிலைமையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அலைவல்ல மிக எச்சரிக்கையாக சொன்னார்கள் பாவ காரியத்தை ஒரு மிலுக்கு ஒரு பாவம் அவனால் நடந்து விட்டால் ஒரு மலை அவனுடைய தலையிலே விழுந்தது போல ஒரு பானமாக இருக்கும் ஆனால் நாங்கள் நடந்து கொண்டால் பாவம் மூக்கிலே இருக்கின்ற ஒருவோமோ அந்த அளவு பாவம் சர்வ சாதாரணமாக இருக்கும் அல்லாஹ் காலா பாதுகாக்க வேண்டும் அன்புள்ள சகோதரர்களை பாவத்தின் காரணமாக எங்களுக்கு மட்டுமல்ல நஷ்டம் எ உள்ளவர்களுக்கும் ஏற்படுகின்றது இது மட்டுமல்ல பாவத்தின் காரணமாக எங்களை சூழ உள்ள மிருகங்களுக்கும் கத்தல் ஏற்படுகின்றது பாவத்தின் காரணமாக மழை தடைபடுகின்றது தண்ணியை சரிப்படுகின்றது இதன் காரணமாக மிருகங்கள் பறவைகள்லோதர்களேம் தொடர்ந்து எங்களுக்கு என்பது இதனால் தான் அடித்தல்லாகும் அலையுத்தல்ல அவர்கள் சொன்னார்கள் நடந்து யா நன்னை எப்பொழுதும் கண்ணியத்தை பெறுகின்றது அன்புள்ள சகோதரர்களை எங்களுடைய மனச்சாட்சிகள் எப்பொழுதும் குறுகுறுக்காத நிலையிலே நாங்கள் எங்களுடைய வேலைகளை செய்ய வேண்டும் நாங்கள் மறக்க முடியாத இன்னொன்று நாங்கள் நன்மை செய்து கொண்டிருப்பதிலும் ஒரு பாவம் ஏற்படலாம் ஒரு நன்மை ஏற்றுக் கொள்ளப்படுவதற்கு ஒரு நன்மை ஏற்றுக் இரண்டு நிபந்தனைகள் அவசியமாகின்றன ஒன்று செய்ய வேண்டும் சூழ்மையாக அல்லாவுக்காக நான் இதை செய்கின்றேன் என்று நாங்கள் நன்மையை பழுது இருந்தால் நீயத்தில் ஒரு மோசமான அல்லாவிடத்திலே பாவகாரியமாக மாறிவிடும் அதை நாங்கள் பள்ளி வாசலில் தொழுகிறோம் உதாரணமாக தொழுகையை என்றால் மதிப்பை பெற்றுக் கொள்ளத்தான் தொழுகிறேன் என்றால் அவருடைய தொழுகை நன்மைக்கு பதிலாக பாவமாக மாறிவிடும் இதே போல நாங்கள் ஒரு தொகையை கொடுக்கிறோம் இதன் மூலமாக நான் பிரபலமாக வேண்டும் என்ற ஒரு இயக்கம் அமைந்தால் நாங்கள் பாவம்தட்ச நிலைமைகள் சஞ்சலமான நிலைமைகள் தான் அவர் இருக்கும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொன்றாக எனது மனதுக்குளும்பலாம் இந்த போனை பார்த்துக் கொண்டு மோசமான படத்தையும் ரசித்துக் கொண்டிருக்கலாம் அதை பார்ப்பவர்களுக்கு தெரியாது அது சொல்லலாம் சொன்னார்கள் நீங்கள் ரகசியமாக செய்கிறோவை பார்ப்பதற்கு ஆனால் அதில் இருக்கின்ற ஒரு மோசமான போட்டோவை ஒழித்து மறைத்து பார்ப்பார்கள் அன்புள்ள சகோதரர்களை இந்த வருடத்திலே எமது நாட்டிலே ஒரு சம்பவம் நடைபெற்றது ஒரு வாலுடன் மறந்து அந்த வாலிபனுடைய கலந்து கொண்டு விட்டு ஆறுதல் சொல்வதற்காக அந்த பல்லி ஹசரத் அவர்கள் சசீப் அந்த வீட்டுக்கு போனார்கள் ஒரு வாலிபர் மூத்த போனால் அதனுடைய காயம் மிக கஷ்டமானதாக இருக்கும் செய்த அவர்களே இந்த அறையான் எனது மகன் மௌத்தா போனார் நான் சாலையிலே சுபிக்காக அவனை அழைத்து கதவுவில்லை கதவு மூடி இருந்தது இதனால் நான் ஆறு மணி செஞ்சிலதும் கதவை உடைத்து உள்ளே வந்து பார்த்தேன் எனது மகன் மர்ணத்திலே இருந்தார் கையிலே ஒரு போன் இருந்தது கடைசியாக இருந்த அந்த படத்தை பார்த்தேன் மிக மோசமான படம் அதனை ஓடிக்கொண்டிருந்ததை கண்டேன் அசுராஜ் என்னுடைய மகன் மோசமான ஒரு முடிவிலே மௌட்டாக இருக்கிறார் அவருக்காக நீங்கள் துவான செய்யுங்கள் என்று சொன்னார்கள் அவருக்கு வருடத்திலே நடைபெற்ற ஒரு சம்பவத்தை ஒரு சகோதரன் பகிர்ந்து கொண்டார் அதே சதீப் அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் அன்புள்ள சகோதரர்களை நாங்கள் வாணிபத்திலே இருப்பவர்களும் மிகவும் கவனம் வேண்டும் நான் பாவம் செய்யவில்லையே எங்களுக்கு பாவம் என்று சொல்லும் முன்னால் காண்பது தொலை செய்வது மனு விபச்சாரம் செய்வது செலவெடுப்பது என்ற இந்த சில பெரிய பாவங்கள் மட்டும் தான் தன்னால் தாங்கின்றது அது மட்டுமல்ல பாவம் இந்த மாதிரியாக நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற வேலைகளும் பாவமாக அமைந்து பாவத்திலே எங்களுடைய முடிவு ஆகிவிடக் நாங்கள் பொறாமைப்பட்டு சொல் இருக்கின்றோம் அந்த பொறாமைப்படுகின்ற நிலையிலே என்னுடைய முடிவு ஆகிவிடக் நாங்கள் குடி பறித்துக் கொண்டிருக்கின்றோம் அதே நிலையிலே எனது மூச்சு ஆகிவிடக் நான் அநியாயமாக நடந்து கொள்கின்றேன் அந்த நாங்கள் அநியாயத்திலே எனது ஆகிவிடக் ஒவ்வொருவரும் தனி மனிதனை அழித்து விடலாம் அவனுடைய சுழும் குடும்பத்தை அழித்து விடலாம் மூசா அலம்லாம் அவர்களுடைய சம்பவத்திலே இரண்டு அந்த எத்தையும் பிள்ளைகளுக்கு சொந்தமான மனிதராக இருந்தார் அவ எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க கூடிய பெரிய காப்புறுதி நாங்கள் நல்லவர்களாக இருந்து மூட்டா போவதுதான் எங்களுடைய நாங்கள் வைத்து போகின்ற பணமும் அல்ல நாங்கள் கொடுத்து செல்லுகின்ற வேறு ஏதும் அடக்கங்களும் அல்ல அன்புள்ள சகோதரர்களை பாவத்தை பயந்து கொள்வோம் ஒவ்வொரு சட்டத்திலும் பாவத்தை உள்ளத்தை சொத்து கேட்போம் அது சொல்லுவோ அலைவசல்லவார்கள் சொன்னார்கள் யார் அல்லாவுக்காக விரும்புகிறாரோ யார் அல்லாவுக்காக நிறுத்தாரோ யார் அல்லாவுக்காக தொடுக்கிறாரோ யார் அல்லாவுக்காக மறுக்கிறாரோ இவருடைய அவருடைய அமானிடம் இவரை மனிதனாக வளர்த்து விட்டு சென்றால் என்னுடைய கபருக்கு நன்மை வரும் என்ற அண்ணாவோடு உள்ள உறவோடு உங்களுடைய பிள்ளையை வளருங்கள் பிள்ளைகள் பெற்றோர்களை பார்ப்பதற்கும் தந்தையினுடைய சொத்தை எப்படிய வேண்டும் என்பதற்காக தந்தையை கௌரவப்படுத்துவதில்லை இந்த தந்தையின் பிரார்த்தனை மூலமாக நான் பழகின்ற தன்மையிலே நன்மையை பெற்றுக் கொள்ள வேண்டும் அன்புள்ளே வீடுகளை பாவத்துக்குரிய இடங்களாக ஆற்றாதீர்கள் சினிமா சொத்தை ஆற்றாதீர்கள் வந்து போகின்ற இடங்களாக ஆற்றாதீர்கள் மலச்சுகள்மா உங்களுடைய பிள்ளைகளிலே வியாபாரத்திலே எல்லா இடத்திலும் பார்க்கவே முடியும் அல்லாஹூ கால என்னையும் உங்களையும் எல்லா பாதங்களில் இருந்தும் பாதுகாப்பானாகும் அல்லாஹ் நன்மையினுடைய பதற்றத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்துவாயாகும் சீமையினுடைய முசீபத்துகளை விட்டு எங்களை பாதுகாப்பாய் யாழ்லா சமூகங்களை பாதுகாப்பாயால் மூலமாக பாதுகாப்பாயால் சீமையிலிருந்து சீமையின் மீது எங்களுக்கு விருப்பம் ஏற்படுத்துவாயாக நன்மையின் மீது எங்களுக்கு ஆசை ஏற்படுத்துவாயாக யாழ்லா நன்மையான காயம் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே எங்களுடைய கடை யூசி மூச்சுகளை எடுத்து விடுவாயால் கலிமாவுடன் அந்த மூச்சுகளை ஆக்கி வைப்பாயாக ஆக்கிவிடுவாயாக முன் சென்றவர்களுடைய பயணத்திலே மகிழ்ச்சியை ஏற்படுத்துவாயாக துவக்கத்தை அவர்களுக்கு சொந்தமாக்குவாயாக பெண்களுக்கும் சொந்தமாக்குவாயாக